السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوقل عليه ونعون بالله من شرور أنفسنا ومن سيات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا وقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال رسول الله صلى الله عليه وسلم ان الشيطان ياتي على احدكم قبل موته فيقول له مت يهوديا او نصرانيا او كما قال عليه الصلاه والسلام கணியத்திற்கு மேலே கணவான்களே சகோதரர்களே அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே உலகத்தில் வாழக்கூடிய அதிகமான மக்கள் அவர்களிடத்துல நாங்க யாரை பற்றி யாரிடத்துல போய் கேட்டாலும் அவர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி பெரிய யோசனையில சிந்தனையில இருப்பார்கள் அது சாதாரணமாக கூடிய மானவன் முதல் ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர் வரை யாரிடத்துல போய் கேட்டாலும் தன்னுடைய எதிர்காலத்துடைய வாழ்க்கை என்னவாகும் மாணவன் எடுத்துக்கொண்டா அவர் எக்ஸாமினேஷன் பாஸ் ஆகுவாரா அல்லது பெயில் ஆகிடுவாரா அவர் தன்னுடைய படிப்பை தொடரலாமா அல்லது படிப்பை இடைநிறுத்தி விட வேண்டி வருமா அவருடைய படிப்பை பற்றி யோசன வீட்டிலுள்ள ஒரு தாய் எடுத்து எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அந்த தாய் பெரிய யோசனையில இருப்பாரு எனக்கு ரெண்டு மூணு மகள்மார்கள் இருக்கிறாங்க குமர்கள் இருக்கிறாங்க அந்த குமர்களை நான் எப்படி கரை சேர்க்கிறது வீட்டில உள்ள தாய்க்கு அந்த கவலை இந்த தந்தைக்கு அவருடைய ஜொப்ப பத்தி அவருடைய வேலையை பத்தி அவருடைய தொழிலை பற்றி ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளன் எடுத்துக்கொண்டா அவர் ஒரே பயந்து கொண்டிருப்பாரு எப்ப எலெக்ஷன் வருமோ எப்ப எங்கட டிக்கெட் வெட்டிப்படுமோ எங்கட பார்ட்டி தோத்துருமோ என்னுடைய என்னுடைய பதவி பருப்போய் விடுமோன்னு சொல்லி உலகத்தில் நீங்க யார் எடுத்துக்கொண்டாலும் சரி அதிகமானவர்களுடைய கவலை தன்னுடைய எதிர்காலம் என்ன நடக்கும் தன்னுடைய எதிர்கால லைஃப் என்னவாகும் என்பதை பற்றி தான் அதிகமான மக்கள் யோசிக்கிறாங்க ஆனா உலகத்தில் மிக குறைவானவர்கள் என்னுடைய ஆசிர என்னவாகும் ஆசிரால் என்னுடைய நிலைமை என்னவாகும் அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்ல முடியுமா பதில் சொல்ல முடியாமல் ஆகிவிடுவேனா கபருல முன்கர்ணா கீர்க்க இருக்க கூடிய கேள்விகளுக்கு நான் எந்த பதிலளிப்பேன் நீங்க பயமுறுத்தாதீங்க மூத்த பத்தி சொல்லாதீங்க அஹர பத்தி சொல்லாதீங்க நரகத்தை பத்தி சொல்லுங்க பயமுறுத்தாதீங்க மனிதர்களுக்கு அந்த சப்ஜெக்ட் யோசிக்க நேரம் இல்லை ஆனால் மேலான பெரியார்களே கணவான்களே சகோக்களே உலகத்துல எவ்வளவுதான் பெரிய ஆட்சியோடு அதிகாரங்களோடு சொத்துக்களோடு செல்வங்களோடு பெரிய பட்டம் பதவிகளோடு வாழ்ந்தாலும் ஒரு மரணிக்க கூடிய நேரம் அவருடைய முடிவு நல்ல முடிவாக அமையாவிட்டால் அவர் மிகப்பெரிய நஷ்டவாலை ஆனா ஒரே உலகத்துல பெரிய ஆட்சியோடு அதிகாரங்களோடு வீடோ வாசலோ சொத்துக்களோ ஒன்றுமே இல்லை ஏதோ ஏதோ அன்றை அன்றைக்கு தேவையான தவறு சம்பாதிச்சாரு சாப்பிட்டாரு முடிச்சாரு ஆனா வாழ்ந்து கொண்டிருந்தாரு அவருடைய முடிவு நல்ல முடிவாக அமைந்து விட்டால் அவரையுடைய பாக்கிய வேறு யாருமே இல்ல மேலான பெரியார்கள் உலகத்தில் உள்ள முஸ்லீம்கள் வெற்றி பெற்றவர்கள் யாருடைய கூடிய நேரத்தில் அவர் களிமாவுடன் நல்ல நிலையில மரணிப்பாரோ அவர்தான் மிகப்பெரிய பாக்கியசாலி அதனால தான் நபி சல்லு அலைவர் சொன்னார்கள் இந்த ஒரு மனிதர் இருக்கிறாரு சுவர்க்கவாதிகள் செய்ய வேண்டிய அனைத்து அமல்களையும் செய்து கொண்டே இருக்கிறாரு அவருக்கு மத்தியில் ஒரே ஒரு மூலம் தான் இருக்குது அந்த ஒரு மூலத்தை தாண்டிட்டு அவரு சேர்க்கத்தலன் நுழைந்து விடுவாரு என்றாலும் அவருக்கு எது அல்லா விதியில் எழுதி வைத்து அந்த விதி அவரை முந்தி அகலின் நரகவாதிகளுடைய ஒரே ஒரு வேலையை செய்து அவர் நரகத்தில் நுழைந்து விடுவார் என்று சொன்னார்கள் இந்த ஹதிசிறிய மறுத்துண்டு விண்ணா ஒரு மனிதன நரகவாதிகளுடைய வேலைகளை செய்து கொண்டே இருப்பார் இதுவரைக்கும் அவருக்கும் ஒரே மூலம் சான் இருக்கும் அந்த அளவுக்கு நரகத்தை திட்டத்தில் இருப்பாரு என்றாலும் பயிற்சி திருத்த அவருக்கு எழுதப்பட்ட அந்த விதி அவரின் மீது முன்பு அகலில் ஜென்ன சுவர்க்கவாதி உடைய ஒரே ஓராமலை அவர் செய்து கொள்ளுவார் சுவர்க்கத்தன நுழைந்து விடுவாரு வேளாண் பெரியார்களே கணவான் கணேஷாக அதனால உலகத்துல உள்ள யாரும் தான் செய்யக்கூடிய அமல்களை வீச்சு திருப்பி அறிய முடியாது நான் இவ்வளவோ அமல் செஞ்சுட்டேன் இத்தனை வருஷம் தொழுகிட்டேன் இவ்வளவு குரான் ஊதி விட்டேன் சிக்கனை செய்து விட்டேன் அதனால நான் சொருக்கம் போறது நிச்சயம் என்று சொல்லி யாரும் அவர்கள் நிம்மதி அணிந்து விட முடியாது எந்த அளவுக்கு உலகத்துல யாருமே அவர்களுடைய அமலை கொண்டு சொருக்கத்துக்கு போகவும் ஏதாது அவருடைய அமலை கொண்டு சுர்க்குடைய முடியாது கேட்டாங்க வாலா அந்த ரசூல்லாம் அல்லாருடைய ரசூலை நீங்களும் அப்படியா நதியவங்க சொன்னாங்க வாலா ஆனா நான் கூட என்னுடைய அமலான சுருக்கத்துல செல்ல முடியாது அவருடைய அமல்களால சோர்க்கம் செல்ல முடியாது மேலான பெரியார்கள் வன்கலே சகோக்களே அதனால ஆக பிரிய என்ன உலகத்தை விட்டும் ஒரு பெரிய கூடிய வேளையில் அவர் ஈமானுடன் மரணிப்பது உலகத்துல ஒரு ஆள் உலகத்தை பிரியக்கூடிய வேலையில் அவர் முஸ்லீமாக மரணிப்பது அதத்தான் அல்லாஹு கூறுகின்றான் முஸ்லிமோன் இனிமான் கொண்டவர்களே உலகத்துல வாழக்கூடிய காலங்களில் நீங்க தக்கவாவோடு வாழுங்க மரணிக்க கூடிய நேரத்தில் உண்மையான முஸ்லீம்களாகவே நீங்க மரணியுங்கள் இரண்டு இரண்டு விடியம் உலகத்துல வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய பயத்துடன் வாழுங்க உலகத்தை விட்டு மரணிக்க கூடிய நேரத்தில நீங்க முஸ்லீமாகவே மரணியுங்கள் எந்த அளவுக்கு இந்த சூறால சூறத்துள் ஆறாகல ஹதரத் நு ஹலே சலாத்து முன்னாடி அறிவிக்கட்டுமா இந்த மரத்துடைய கனிய நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு மலக்காக மாறிவிடுவீங்க அல்லது நிரந்தரமா தங்கிவிடுவீர்கள் என்று சொல்லி அவர்களை ஏமாற்றி மரத்துடைய கனியை சாப்பிட வைத்தான் அந்த விஷயம் அப்படி வந்து பின்னால ஹதரத் நோ ஹலே சலாத்து அதே பத்தின அதரத் மூத்த ஆலோசி சலாப்புலாம் கூட சரஸ்ஸலாம் அந்த சரித்திரம் எல்லாம் அதிகமா தெரியும் அவர்களுடைய அவர்களுக்கு அல்லாஹுனா நீங்க என்ன செய்யுங்க உங்களோட கம்ப போடுங்க அந்த கம்பு பெரிய ஒரு மலைப்பாம்பாக மாறிவிடுகின்றது இந்த காட்சியை பார்த்து அந்த சூனியக்காரர்கள் எல்லோருமே என்ன செய்யறாங்க சஜி சஜிதாவுட விழுந்து விட சென்றார்கள் சஜிதாவுட விழுந்து காலு ஆ மன்னா திரு அப்தில் ஆலமீன் உலகத்தார்கு ரெண்டு பேருடைய என்ன நான் உங்களுக்கு அனுமதி தருவதற்கு முன்னால நீங்க இவரை கொண்டு ஈமான் கொண்டு நான் உங்களை அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் சொல்லி பயமுறுத்திய வேலையில அந்த சூனியக்காரர்கள் என்ன சொன்னாங்க ரப்பனாலை நாங்க மூம்பின்களாக மாறிவிட்டோம் நாங்கள் ஈமான் கொண்டதன் இந்த பெறவான் பலவிதமான சோதனைகளை பலவிதமான கஷ்டங்களை தருவான் அப்படி கஷ்டங்கள் தரக்கூடிய வேலையில எங்கள் மீது பொறுமையை தந்துவிடு அவனுடைய கஷ்டங்கள் தாங்காம நாங்க மீண்டும் மலம் மாறிவிடக் கூடாது அதனால எங்களுக்கு பொறுமையை தந்துவிடு எங்களை முஸ்லிம்களாகவே மரணிக்க செய்வாயா அவங்களோட துவா அல்லாவுக்கு எவ்வளவு விருப்பமாக இருச்சு கிழாம நாள் வரைக்கும் அல்லாஹு அந்த சூரியக்காரர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டதற்கு பின்னால அல்லாஹுலத்துல கேட்டு அந்த முதலாவது துவா கிழாம நாள் வரைக்கும் அல்லாஹ் குரான் பாதுகாத்திருக்கு அது பியூசு பாரு ஹி சலாத்துலாம் அவர்களுக்கு நிசருடைய ஆட்சியை அல்லாஹ் கொடுத்தான் அதற்கு பியூசு பாருத்துலாம் அவர்கள் கடைசியா தவப்பிமா யார இந்த ஆட்சியர் துறந்து வைப்பாயாக நான் மரணிக்க கூடிய வேலையில அரசனா மரணிப்பட்டு அல்லாசா கேட்கல அவர்கள் கேட்ட துவா என்ன என்னை மரணிக்க செய்வாயாக நல்லவர்களுடன் என்னை எழுப்பாட்டுவாயாக என்று அபிரத் யூசுப் அலேஹுலாம் அவர்கள் கேட்ட அந்த துவாவையும் அல்லாஹு ஞாபகப்படுத்துகின்றான் மேலான பிரியார்களே கனவான் கணேஷர்களே அதனால ஒரு மனிதன் நல்ல முறையில ரோஹ பிரியும் என்ன கடைசி வரைக்கும் மௌத்தாகிறவருக்கும் வணக்கம் செய்யணும் மௌத்தாகிறவருக்கும் வணக்கங்களோடு அமல்களோடு இருக்கணும் அதை தான் அல்லாஹ் என்றான் கல்யணம் வரும் வரைக்கும் மரணம் பரியண்டம் நீங்க ரொம்ப வணங்கி கொண்டேங்க கொஞ்ச காலம் வணங்குறதுனால சில குறிப்பிட்ட காலத்துல வணங்குறதுனால ரமதானுடைய மாதத்துல மாத்திரம் வணங்குறதுனால குரான் உதறதுனால சிகிச்சை செய்யறதுனால அல்ல மரணம் வரைக்கும் எப்படி நீங்க டெய்லி ஜபி போறீங்க டெய்லி வியாபாரத்தை போறீங்க டெய்லி அவங்க தொழில்களை செய்றீங்க மௌத்தாகிற வரைக்கும் பாருங்க எங்கட நாட்டில் வருஷம் என்ன செஞ்சர் ஜபப் செஞ்சிட்டாருனாலும் அவரு சும்மையை கேளா எங்கேயாவது போறது டியூஷன் கிளாஸ் இருக்கு அது இருபது இருபத்தஞ்சு வருஷம் ஜோப் செஞ்சாச்சு கொஞ்சம் வெஸ்ட் ஆயிருங்க அவரு கேளா எங்கேயாவது போறது அந்த வேலை அந்த டூசன் இந்த பேசன் ஏதாவது கிளாஸ் இருக்கு அதுல மட்டும்ப செய்வங்க கொஞ்சம் ஓய்வெடுப்போம் இல்ல ஏதாவது ஒன்று செய்யணும் அந்த தொழில் இந்த தொழில் எப்படி நாங்க எங்களை தொழில் வியாபாரத்தில் கடைசி வரைக்கும் ஈடுபடுகின்றோமோ அதே மாதிரி மூச்சு வரைக்கும் தொடர்ந்து அமல் செய்யணும் ஆனா சைத்தான் என்னவென்று சொல்லுவான் எங்களை வாலிபர்கள் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு கொஞ்ச நாள் நீங்க சொல்றது அவசரப்படுறீங்க இந்த பதினெட்டு இருபது வயசுல நீங்க புல்லா பர்தாவா போட்டு ஹிஜாபா போட்டு அவங்களோட முகச்சல்ல மூடிக்கொண்டு உலகத்துல உங்களுக்கு ஒரு இன்பமா வாழக்கூடாதா ஒரு சந்தோஷமா வாழக்கூடாதா இங்கு உள்ள பெண்களை நீங்க பாக்க கூடாதா நீங்களும் என்ன எல்லாத்தையும் பண்ணுங்க கொஞ்சம் அனுபவிங்க உலகத்துல நீங்க அனுபவிங்க ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் ஆனத்துக்கு பின்னால திரும்பி நான் நீங்க என்ன செய்யுங்க கொஞ்சம் இஸ்லாமிய முறைப்படி வாழுங்க இது எல்லாத்தையும் சேத்தான் வந்து சொல்றதுதான் நாற்பது ஐம்பது வருஷம் வரைக்கும் நீங்க வாடுவீங்கன்னு வேணுமெண்டா யாராவது எழுதி தந்தா செய்து கொள்ளலாம் ஆனா அதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்ல ஆனா இன்றைக்கு சேதான் என்ன வந்து சொல்றது ஏன் அவசரப்படுறீங்க நல்ல காரியங்கள் அவன் செய்ய உடவே மாட்டான் ஏதாவது எல்லா என்ன செய்வாங்க உங்களோட ஆசிராவுடைய ஒரு வேலை வரும்போது நீங்க அந்த வேலை எப்படி எடுக்கணும் நாளைக்கு மௌத்தாகிற மாதிரி நினைச்சு கொண்டு வேலை செய்யணும் ஒரு ஆசிராவுடைய மரணித்து விடுவேன் நான் நாளைக்கே இறந்து விடுவேன் நினைச்சு கொண்டு செய்யுங்க ஆனா துணியாவுக்கு வேலை செய்யற வேலை நீங்க நினைங்க நான் இந்த நாள் முழுகத்துல வாழத்தானே போறேன் நான் இந்த நாள் உலகத்தில் வாழத்தாரே போறேன் என்று சொல்லி துனியாவுடைய விடயம் வந்தா எந்த நாளும் வாழப்போறேன் மெதுவா செய்யலாம் ஆசிராவுடைய விடயம் வந்தா நான் நாளைக்கே மரணிக்க போ சென்றேன் அவசரமா செய்யுங்க ஆனா இன்றைக்கு நாங்க இதை நேரம் மாத்த மாத்தான் நடிச்சிருக்கோம் துனியாவுடைய ஒரு விஷயம் வந்து எப்படியும் இன்றைக்கு செஞ்சு முடிச்சிடணும் இந்த தூங்காட்டையும் பரவாயில்ல சாப்பிடாட்டியும் பரவாயில்ல வீட்டை பூவாட்டையும் பரவாயில்லை ஏன் நான் நாளைக்கே மூத்தா பேசிடுவேன் சொல்லி பயந்து துணியாவுடைய வேலையை நாங்க நாளைக்கே மரணிக்க போற மாதிரி அவசரமா செய்யறது மெதுவ தானே செய்யணும் இளம் வயசுல செலவனா விட்டோமா எங்களுக்கு அவ்வளவு வயசு இன்னும் கொஞ்சம் காலத்துல செய்வோம் சொல்லி சைத்தான் என்ன செய்வான் எங்களை பிற்படுத்திக் இருப்பான் அதனால தான் நபியர்கள் சொன்னார்கள் அல் ஹை நல்ல காரியத்தை பிற்படுத்தாதீங்க நல்ல காரியம் உள்ளத்துல செய்யணும் எந்த அளவுக்கு இங்க இப்ப பயன் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க நாங்க பயன் செஞ்சு இந்த வேலையில உள்ளத்துல உணர்வு கொண்டு வரும் நான் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யணும் இந்த பள்ளியை விட்டு கொஞ்சம் தாண்டிச்சீங்க அதனுடைய அந்த வேகம் கொஞ்சம் குறையும் வீட்டுக்கு போனீங்க அதனுடைய வேகம் இன்னமும் குறைஞ்சிடும் நாளைக்கு போனீங்க அந்த வேகம் கொஞ்சம் கூட இருக்காது என்றால் நல்லபடியும் அவசரமா செய்ய விடவே மாட்டான் எந்த அளவுக்கு அந்த ஹதரத் மாவியார் அவங்க மிகப்பெரிய சஹாபி முக்கியமான சஹாபி வகையில் எழுதியவர்கள்ல ஒரு ஆள் அந்தியவர்கள் தான் ஹதரத் மாவியாவை பத்தி ஒரு தப்பான எண்ணத்தை போட்டுருக்காங்க மிக முக்கியமானவர்கள் அவர்களுடைய விடயத்தில் நபியர்கள் பல துவார செய்திருக்கிறாங்க அந்த மாவி அரவிவான் ஒரு நாள் கூட அவர்களுக்கு தகஜூத் மிஸ் ஆகாது கொண்டு வருவாங்க ஒருநாள் நாள் என்னவோ அவரை அறியாம அந்த தகஜூத் மிஸ் ஆகிருச்சு அந்த தகஜூது தவறியதுனால என்ன செய்ய அன்றைய முழு நாளும் அழுது அழுது அழுது அழுது அல்லாத்தினாங்க மன்னிப்பு கேட்காங்க இத்தனை வருஷமா நான் சொல்லுது கொண்டு வந்தேன் என்னுடைய தகஜூத் தவறிடுச்சுன்னு சொல்லி இப்பொழுது அடுத்த நாள் காலையில அவங்க தகஜூது உடைய அவர்களை வந்து ஒரு ஆள் பார்த்தா நல்ல அழகான தோற்றம் மனிதர் நல்ல அழகான தோற்றம் ஒரு மனிதர் ஒன்று வந்து அவருக்கு மாவியாரதி எல்லாம் அவங்கள அதனால தான் இன்றைக்கு வந்து எழுப்பாட்டினேன் அதனால நீங்க உங்களுக்கு மாவியாரது எல்லாமே கேட்டாங்க ஆகணும் இப்பொழுது அவர் சொன்னாரு நான் தான் நேரடியா வருவான் எங்கட கண்ணுக்கு முன்னால வருவான் எங்கட கண்களை உடையை விட்டு மறைக்கப்பட்டு விட்டது மாவியார் கேட்டாங்க நீ தான் உலகத்துல பாவங்கள தப்புக்களை தவறுகளை செய்யக்கூடியவன் முழு உலகத்திலுள்ள மக்களை பாவங்களின் பக்கம் உற்சாகப்படுத்தக்கூடியவன் நீ வந்து என்ன தகஜூதுக்கு எதிர்பார்க்க வேண்டியது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குது அந்த வேலையில அவன் சொன்னானா நான் உங்களை நல்ல வேலைக்காக வேண்டிய எதிர்பார்த்தேன் நீங்க இவ்வளவு காலமும் தொழுது வாங்கி நேற்று ஒரே ஒரு நாள் தகஜு மிஸ் ஆகிருச்சு அந்த தகஜீத் தவறியதற்காக வேண்டி நேற்று பூரா நீங்க வடித்த தண்ணீர் நீங்க நேற்று பூரா அழுக அந்த அழுகை இருக்குது நேற்று உங்களுக்கு தகஜு தொழுதத்தை விட அதிகமான நன்மையை தந்துத்தான் அந்த நன்மை இந்த சிமொழி தெரிச்சிட கூடாது பரவாயில்லை தகஜதியா தொழுதுங்க சொல்லி நான் வேளாண் பெரியார்களே கனவான்களே சகோர்களே அந்த அணுவுக்கு ஒவ்வொரு வினாடியும் என்ன செய்வான் அந்த சேத்தான் முயற்சி செய்து கொண்டே இருப்பான் எப்படியாவது அடியார்களை வழிபடுக்கணும் மரணிக்க கூடிய நேரத்திலேயும் அவன் வருவான் ஒரு ஹரீப் ஒரு ஹஜிப் ஷரீஃப்லாம் என்ன செய்கின்றார்கள் அல்லாமில் எழுதுகின்றார்கள் மரணிக்க கூடிய வேலையில ஒரு ஒருவர் ஒருவர் மரணிக்க கூடிய வேலையில அந்த சைத்தான் ஒரு மரணிக்க கூடியவனுடைய மனிதனுடைய வலது பக்கத்துல தந்தையுடைய தோற்றத்துல வருவான் மற்றொரு பக்கத்துல அவனுடைய தாயுடைய தோற்றத்துல இன்னும் ஒரு விஷயத்தான் இழுது வருவான் இதே இந்த கிட்ட அல்லாமத்துலே குறிப்பிடுகின்ற உங்களில் ஒருவர் மரணிக்க கூடிய வேலையில அவன் மரணிப்பதற்கு முன்னால சேஃபான் வருகின்றான் வந்து சொல்கின்றான் அந்த சைத்தான் கூறுவான் நீ யகூதியாக மரணித்துவிடு அல்லது நீ கிறிஸ்தவனாக மரணித்துவிடு என்ற நபியுடைய இந்த ஹதேஷ் தாயான ஹதேஷ் இந்த ஆதாரமாக வைத்து இந்த ஹதீஃபுடைய தோற்றத்தில தான் வருகின்றது இமாம் சாரானி ரஹ் சொன்னார்கள் இமாம் அவர்களுக்கு கூட அப்து ரத்து கிட்டாபிலே எழுதியிருக்க சென்றார்கள் ஒருவர் மரணிக்கு சென்றார் என்றால் அவருடைய வலது பக்கத்தில் தந்தையுடைய தோற்றத்துல வருவான் வந்து சொல்லுவான் மகனே பாருங்க நான் உங்களை வளர்த்தேன் அப்படி வளர்த்தேன் இப்படி வளர்த்தேன் உங்களை படிச்ச வச்சேன் அப்படி எல்லாம் செஞ்சேன் அதனால கடைசி என்னுடைய விருப்பம் என்ன நீங்க ஒரு இன்னைக்கு எல்லாம் வாப்ப மாதிரி சொல்லி வாப்பாவுடைய அந்த வார்த்தையை மீறது இல்லை கடைசி நேரம் இந்த நேரத்தில் நாங்க வாப்பாவுடைய சொல்ல தட்டக்கூடாது வாப்பாவுடைய பேச தட்டக்கூடாது அவர்கள் அறியாமல் அவன் சொல்லக்கூடியதே செய்து கொள்ளலாம் அடுத்த இடது பக்கத்தில் அவனுடைய தாயுடைய தோட்டத்தில் இந்த மொழி செய்தான் வருவான் வந்து அவனு சொல்ல முனைந்த பாருங்க அவங்கள நான் பத்து மாதம் சுமந்து உங்கள பெற்றெடுத்து உங்களோட வளர்ச்சி உங்கள ஆளாச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் நான் உங்களோட தாய் வந்திருக்கிறேன் நான் தாய் கூறுகின்றேன் நீங்க இந்த வேலையில் ஒரு கிறிஸ்தவனாக மாறிவிடுங்கள் வேளாண் பெரியார்களே கணவான்களே சகோதர வினாடி வரைக்கும் அந்த முயற்சி செய்து கொண்டு இருப்பான் அல்லாட்டவன் சத்தியம் செய்து வந்தான் நீ என்னை வழிபடுத்த அந்த நேரான பாதையில் நான் அவர்களுக்காக வேண்டி நின்று அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் வலதாலும் எழுதாலும் நான் வந்து அவர்களை வழிபடுத்திக் கொண்டே இருப்பேன் என்று செய்தான் அல்லாத சவால் வந்திருக்குன்றா அவர்கள்டி வினாடி வரைக்கும் என்ன செய்வான் அந்த சைத்தான் வலிபெடுத்துக் இருப்பான் அதனால மரணிக்கக்கூடிய வேலையில தான் மிகவும் கவனமாக இருக்கணும் மரணிக்கக்கூடிய வேலையில மிகவும் கவனமாக இருக்கணும் அல்லா துவா கே சொணும் நேரால எங்களை வலிகாது என்று சொல்லி நபியவர்கள் அடிக்கடி துவாவை கேட்க சொல்லி இருக்கின்றார்கள் அதனால கடைசி வினாடி வரைக்கும் சேர்த்தான் என்ன செய்வான் முயற்சி செய்து கொண்டே இருப்பான் அதனால தான் இமாம் அபு ஜாத்தர் அவனோட கடைசி நேரம் அவர்களுடைய சகோதரர்கள் வந்து அவர்களுக்கு களிமா சொல்லி கொடுக்கறாங்க அவர்களுடைய பக்கத்துல இருந்து அவங்க கேட்டாங்க நாங்க உங்களுக்கு களிமாவை சொல்லி தந்தோம் லாயில் ஆனா நீங்க லா முடியாது முடியாதுன்னு சொல்லிங்க என்ன காரணம் அவர்களை சொன்னாங்க உங்களுக்கு நான் பதில் சொல்லல உங்களுக்கு நான் பதில் சொல்லல்ல நீங்க எனக்கு களிமா சொல்ற மாதிரி சேத்தான் எனக்கு முன்னால வந்து நின்று கொண்டிருக்கின்றான் என்ன பார்த்து கூறுகின்றான் முத்தி என் மௌத்தாப்போ முத்தனியன் நீ ஒரு கிறிஸ்தவனாக மௌத்தாப்போ நீ கிறிஸ்தவனாக மரணிக்கோனும் அவருக்குத்தான் நான் பதில் சொல்லிக் கொண்டிருந்தேன் லா லா நான் என்னுடைய கையாள நபியவர்கள் கொண்டு இந்த ஹதீஸ் எழுதி இருக்கின்றேன் நீ வந்து என்ன போகின்றாயா நபி அவர்களுடைய ஹதீஸ் இந்த சேத்தானையா ஹதீஸும் கபல மூச்சு உங்களுக்கு ஒருவர் தான் போன்ற பிரிவு செய்யப்பட்டிருக்கிறது அதனால் நீ என்ன வழிபடுக்க முடியாது அவர்கள் தன் திரு விஷயம் அத்தா என்ற கிட்டாபில பதிவு செய்யப்பட்டிருக்கு இமாம் அஹமது அம்பல் ரஹி அவங்கட மகன் சொல்றாங்க அப்துல்லாஹிபுனும் அஹமத் அப்துல்லாஹிபு அஹமத் சொல்றாங்க எங்க வாப்பாவுடைய கடைசி நேரம் நான் கையில் ஒரு புட தொண்டு அதாவது ஒரு பிடவை துணியோடு நின்று கொண்டதை அப்ப எங்கடா வாப்பாவுக்கு அவர்கள் அடிக்கடி மயக்கம் தெளிவு ஏற்படும் எல்லாம் நாங்க சொன்னோம் கேட்டேன் நாங்க உங்களுக்கு சொல்லி இருக்கீங்களே நாங்க களிமா சொன்னா நீங்க முடியாது மாதிரி சொல்றீங்களேன்னு கேட்டதற்கு சொன்னாங்க இமாம் அகமது ரஹே நான் உங்களுக்கு பதில் சொல்லல பாருங்க எவ்வளவு பெரிய இமாம் அம்பளி மத தோற்றுவித்து இமாம் இமாம் வந்து சொன்னான் அஹ்மதே நீ தப்பித்தாயே அஹ்மதே என்னுடைய வலையிலிருந்து நீ தப்பித்தாயே என்று சொல்லி சேத்தான் வந்து எனக்கு சொல்லிக் கொண்டு இருந்தான் அவந்த சொன்னேன் லாபாது நான் இன்னுமே தப்பல்ல என்னுடைய உடம்பில் இருந்து பிரிந்தவரை அல்லும் சொல்லிக் கொண்டிருந்தேன் என்று இமாம் அகமது ரஹ் அவங்களோட மகன் கிட்ட சொல்லி இருக்கிறாங்க மேலான பெரியார்களே கனவான்களே சகோர்களே கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த ஷேகான் முயற்சி செய்து கொண்டேன் முஜத்தி அல்பான் என்று சொல்லக்கூடிய பெரிய ஒரு மகான் அல் சொன்ன ஆயிரம் அல்பா இந்த இரண்டாயிரம் அதாவது இந்த இரண்டாயிரம் இரண்டாவது ஆயிரத்துடைய இந்த நூற்றாண்டு இரண்டாயிரத்துடைய நூற்றாண்டு மிகப்பெரிய முஜபித்தான் அந்த இந்தியாவுல பிறந்த வப்பாத்தான அந்த முஜபித் அல்பான அவங்கள்ட வந்து கேட்டாரு நீங்க சிறந்தவரா அல்லது இந்த ரோட்ல போற ஒரு நாய் சிறந்ததான்னு சொல்லு இந்த காலத்தில் எங்கள்கிட்ட கேட்டாவே நாங்க எப்படி பாய்ந்து விடுவோம் என்ன நீங்க என்ன ஒரு நாயோடையா ஒப்பிடுறீங்க மோசா போனா இந்த நாய் தான் என்ன சிறந்தது இந்த நாயை விட நான் மோசமானவன் தான் அல்லாத்த இந்த ஈமான் இல்லாம ஒரு மரணித்தார் என்றார் அவரை விட மிகப்பெரிய நஷ்டப்பாடி வேறு யாரும் இல்லை என்று கூறக்கூடிய அளவுக்கு ஒவ்வொருவரும் என்ன செஞ்சாங்க கடைசி பயந்து இருக்கிறான் மேலான பெரியார்களே கனவான்களே சகோர்களே அதனால அந்த கடைசி முடிவு நல்லதாக உலகத்தில் வாழக்கூடிய காலம் எல்லாம் நல்ல முறையில் வாழணும் என்ன நபியுடைய ஹஜீஸ் நீ கமா எ வாழ்வீங்களோ அப்படித்தான் எப்படி மரணிப்பீர்களோ அந்த முறையில எதிர்பார்க்க வாழ்ந்தீங்கன்னா உங்களோட முடிவு நல்லதாக அமையும் கெட்ட முறையில வாழ்ந்தீங்கன்னா உங்களோட முடிவு கெட்டதாக அமையும் வேளாண் பெரியார்களே கணவான்களே சாகோர்களே அதனால முடிவு நல்லதாக அமையணும் காலமெல்லாம் நல்ல முறையில எங்கர வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும் எங்களை தொழில் வியாபாரங்கள் அமைக்கணும் எங்கட வேலை நீதி நியாயமாக நாங்கள் அணிந்து கொள்ளும் இஸ்லாமிய முறைப்படி வளர்க்கணும் அல்லாவுக்கு பயந்து உண்மையான ஒரு மூவிலாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் அதே அடிப்படையில தான் அல்லாஹூ சுபான எங்களை மரணிக்க செய்வான் எப்படி செய்தான் கடைசி நேரம் வரைக்கும் அவன் வழி கடத்தற்கு முயற்சி செய்வானோ அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்னு ஒரு மலக்கையும் எங்களோட ஒரு ஹல வரு மனிதனும் இல்ல அந்த ஒரு மனிதனுடன் ஒரு நல்ல மலக்கவர்களும் ஒரு சைத்தானும் வலிபெடுத்துக் கொண்டே இருப்பான் அந்த மலர் எங்களுக்கு வழியை காட்டிக் இருப்பார் நண்பாளம் சொல்லிக் இருப்பார் உதாரணத்துக்கு உங்களோ சொல்றது என்று சொன்ன ஒரு தகச்சு சொல்லுகொண்டிருக்கிறார் சுபகுடைய தவறாம சொல்லு கொண்டிருக்கிறார் இப்பொழுது ஒரு நாங்க பாப்பீங்க திடீர்னு சொல்லி ஒரு கனவு உண்டு அந்த கனவு எப்படி தெரியும் பாங்க சொல்லியாச்சு பள்ளியில பாங்க சொல்லிட்டாங்க ஜமாத் முடிஞ்சிருச்சு ஜமாத் முடிஞ்ச எல்லாரும் வெளியில வார மாதிரி ஒரு கனவுண்டு இவர் திடீர்னு சொல்லி முடிப்பாரு அட பாங்க சொல்லிட்டாங்க ஜமாத் முடிஞ்சிருச்சு எனக்கும் ஜமாத் மிஸ்டாதிருச்சு என்று சொல்லி அந்த பெரிய தவணையோடு எழுந்தி பார்ப்பாரு பாங்க சொல்லி இருக்காது ஜமாத் முடிஞ்சிருக்காது இது என்ன இந்த மலர் கொண்டு வந்து போடக்கூடிய கனவு ஏன் இவர் தொடர்ந்து ஜமாத்தை தவறாம ஒரு கனவை போட்டு அவரு மலர் போடக்கூடிய நன்மாராயம் அதனால நபியுடைய தெளிவான ஒரு ஹரிஸ் இருக்குது எப்படி சைத்தான் முயற்சி செய்வானோ அதே மாதிரி மலக்கவர்களும் முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள் அந்த மலத்தை இருக்கணும் என்ற என்ன நாங்க அசுத்தமா இருந்தா தான் மலக்குமார்கள் வருவாங்க நாங்க அத்தமா இருந்தா எங்க வீட்டுக்கு எப்படி நல்ல கனவுகள் எப்படி போடுறது எங்களுக்கு நல்ல நன்மாராயங்கள் மலக்குமார்கள் எப்படி சொல்றது எங்கட வீட்டுல உருவப்படங்களை மாத்தி வச்சிருந்தா மலக்குமார்கள் கிராமத்துரிய மலக்குமார்கள் வர ஜபத்தோடு இருந்தாலும் மலைக்குமார்கள் வரமாட்டாங்க ஆனா இன்றைக்கு நாங்க பார்க்கலாம் பாதுகாக்கணும் லீவு நாள் சொன்ன காலையில எட்டு மணி ஒன்பது மணி பத்து மணி வரைக்கும் பாதுகாக்கணும் அந்த நேரத்தை மலை எங்க வீட்டுக்கு வர இலாது ரஹ்மத்துடைய மலைக்கு எங்களோட சேர இலாது அந்த சைத்தான் அந்த வேலையில பயமுறிச்சிக்கொண்டே இருப்பான் அதனால ஒராளுக்கு ஜனாபெயர் பட்ட என்ன ஆக சிறந்தது அவர் உடனடியாக குடித்துக் கொள்றது ஆக சிறந்தது அப்படி உடனடியாக குளிக்க முடியாவிட்டால் பதிவு செய்யப்பட்டிருக்கு அவர் உடனடியாக குடித்துக் கொண்டு தூங்கிறது ஆக அப்படி அவரு குடிக்கிறதுக்கு வசதி இல்ல அந்த கட்டத்தில் அவர் என்ன செய்யலாம் அதற்கும் அவருக்கு உதவு செய்யவும் வசதி இல்ல அந்த மர்மஸ்தானத்தை குறைந்த கருது கொண்டாவது தூங்கிறது எது எதுவரைக்கும் பஜ்ஜருடைய நேரம் வரைக்கும் நேரத்துக்கு பின்னால ஒரு நிமிஷம் கூட ஜனாபத்தோடு அனுமதி இல்லை வீட்டுக்கு ரஹத்து மலக்குமார்கள் நாங்கள் வழிகளை வைத்திருக்கிறோமா அதனால் அந்த மடக்குமார்கள் வரக்கூடிய நிலைமையில் ஒரு முறையில் எங்களை வடிகடுக்க முயற்சிப்பானோ மறுமுனையில் அந்த மடக்குமார்கள் வந்து எங்களுக்கு நேரான வழியை காட்டிக் கொண்டே இருப்பாங்க அதாரத்தம் என்ன செய்யறது எல்லா நேரமும் சுத்தமா இருக்கிறது எல்லா நேரமும் நாங்க உதவோடு இருக்கிறது அசுத்தமா இருக்கிறது பெண்களும் வீட்டில ஜனாபத்தோடு இருக்கிறது ஏற்பட்ட அவசரமா குடித்துக் கொள்றது அவசரமா அவங்க என்ன செய்யறது உதவு செய்து கொள்றது அதிகமா மரணங்களை நினைக்கிறது என்ன நபி சொன்னாங்க துண்டித்து விடக்கூடிய மரணத்தை ஞாபகம் மரணத்தை நீங்க அதிகமா நினைங்க மரணங்கள் ஜனாஜாருக்கு பின்னால போங்க மையவாடிகளுக்கு சென்று நீங்கள் சலாம் சொல்லுங்க இதன் மூலமாக ஆகிராவுடைய ஞாபகம் எங்களுக்கு வரும் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவாங்கலேஷகோர்களே அதனால என்ன செய்றது எங்களுடைய முடிவு நல்லதாக அமையணும் நாங்க கடைசி உயிர் பிரியக்கூடிய நேரம் அது நல்ல முறையில எங்கட உயிர் பிரியணும்டா உலகத்துல வாழக்கூடிய காலங்கள்ல நல்ல முறையில நாங்க வாழ்ந்தோம்டா இன்ஷால்ல எங்களோட முடிவை அல்லா அழகானதாக ஹைரானதாக ஆக்கி தருவான் மேலான பெரியார்களே கனவாங்கலே சகோர்களே அதனால உலகத்துல நல்ல முறையில அவரால் வாழ்ந்தாருண்டா நிச்சயமா அவருடைய முடிவு அல்லா நல்ல முடிவாக ஆக்குவான் ஒரால் ஈமானோட ஆமாலோட வணக்கங்களோட ஐபாதத்தோடு வாழ்றாரு நல்லவர்களுடைய சபையில் அதிகமா உட்காரணும் நல்லவர்களுடைய சபையில் அதிகமாக உட்காருவதும் மிக முக்கியமான காரணம் ஆரம்ப காலத்தில் மக்கள் உள்ள முக்கியமான குறைசி தலைவர்கள் அவர்கள் இஸ்லாத்திற்கு வரலீ பெருமையை தொகை மக்கெரும் தலைவர்கள் நபிவங்க பார்த்தாங்க என்ன எப்படியாவது இவர்களுக்கும் ஹிதாயத் கிடைத்தோனும் இவர்களும் களிமா சொல்லு இஸ்லாத்துக்குள்ள வந்துடும் இஸ்லாத்திற்குள்ள வந்தா இவங்களுக்கு பின்னால் உள்ள எல்லாருமே இஸ்லாத்துக்குள்ள வந்துருவாங்க ஒரு நல்ல எண்ணத்துல நபி அவங்க அந்த மக்களுடைய முஷ்ரீக எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தாங்க சொன்னாங்கன்னா இஸ்பெஷலா அவங்களுக்கு ஒரு நேரம் தொதுக்குறேன் இஸ்பெஷலா அவங்களுக்கு ஒரு இடம் தொதுக்கிறேன் அந்த நேரத்துல அந்த இடத்துல நீங்க வந்து என்னுடைய உட்காருங்க அவங்க சொன்னும்பு ரீதியாக நடக்கும் அவர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடக்கும் அவர்களுடன் எங்க பயான்கள் நடக்கும் எழுதுறாங்க பாருங்க ஒரு கண் தெரியாத சகாபி எனக்கும் படிச்சு சொல்லித்தூழல்லாம் எனக்கும் சொல்லித்தாங்க அவர் தூரத்தில் இருந்தே சொல்லிக் கொண்டு வரா ஆனால் நம்பி இந்த வார்த்தை அவ்வளவு பிடிக்கல நான் மக்களுடைய முக்கியமான தலைவர்களோட பேசிகொண்டிருக்கிறேன் பேசி கொண்டிருக்க வேலையில் இந்த அப்துல்லா வந்து இப்படி அவர் என்ன செய்யறாரு பண்றாரு நபி அவர்களை என்ன செய்தாங்க தன்னுடைய முகத்தை கொஞ்சம் திருப்பி கொண்டாங்க நபி அவர்களுடைய நிறம் கொஞ்சம் மாறிடுச்சு அப்துல்லாஹிபின் உமிழ் கொஞ்சம் புறக்கணிச்சிருக்காங்க இப்பொழுது உடனடியாக குரானுடைய ஆய திறங்கிருச்சு عبت وتولى أن جاءه الأعمى وما يدريك لعله يزكى أو يزكر فتنفعه الذكرى أما من استغنى فأنت له تصدى وما عليك أن لا يزكى وأما من جاءك يسعى وهو يحشى فأنت عنه ல ஆ இதுவரைக்கும் நபி அவர்களுக்கு அல்லாஹு நேரடியா சொல்றாண்டீங்க புறக்கணிச்சீங்க இந்த வேட கூட அதாவது என்ன மறைமுகமான விதத்துல என்ன நபி கண்ணியூர் அவருடைய வந்த மனிதர் பரிசுத்தமாக ஆகுவார் என்று தெரியுமா உங்களுக்கு உங்களுடைய உபதேசத்தை கேட்டு அவருக்கு அது படிப்பினை தருவாரு அவருக்கு அதைக் கொண்டு பிரயோசனம் கிடைக்கும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியுமா சொல்லி அல்ல கேட்கின்றான் அம்மா மனித அவரின் பக்கம் ரொம்ப நெருங்கி நெருங்கி போய் அவங்களுக்கு சொல்றீங்க வந்துட்டாரு அவர் அல்லாவ பயந்து இருக்கிற நீங்க அவரை பாராமோகமாக விட்டுட்டீங்க கல்லா இதற்கு பின்னால ஒரு போதும் நீங்க எப்படி செய்ய கூடாது மேலான பெரியார் கலைக்கான வங்கரே சகோக்களை அல்லா கல்வே நபியுடைய விருப்பம் இவர்களை தாவத் இவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கணும் நபி உங்க விரும்புறாங்க ஆனா அல்லாஹுடைய என்ன இவர்களுடைய விடயத்தில் நீங்க பெரிய அளவுல கவனம் செலுத்த வேண்டாம் உங்களோடு உள்ளவர்களை நீங்க பாதுகாக்கணும் இந்த விழாலோ அதே மாதிரி புதுடையுமாறு காலையில் மாலையில் அழைத்துக் கொண்டிருக்கிறாங்களோ அல்லாவுடையோ அவர்களுடன் அதிகமா அல்லி அவர்களுக்கு பெரியார்கள் ஆடுங்கள் தகுவாவாரிகள் இருக்கிறாங்க அவர்களுடைய உட்கார்ந்து அவர்களுடைய பேச்சை கேட்டு அதன் மூலமாக உள்ள மேலான பெரியார்களே கனவானு அதிகமாக அந்த பின்னால போங்களுக்கு முடிவாக அமையும் கெட்ட முடிவில் நல்லவர்கள் உலகத்தில் நல்ல அடிப்படையில் வாழ்றாங்க அவர்களுடைய முடிவல்லாம் வேலையில என்று சொல்லக்கூடிய ஹஜரத் உஸ்மான்றது எல்லா ஹுவானும் அவங்களோட நீண்ட சரித்திரம் சொல்வதற்கு நேரம் இல்ல குரான் ஓதி கொண்டிருக்கிறாங்க குரான் ஓதி கொண்டிருக்க கூடிய வேலையில அவங்களோட வீட்டு அப்படியே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஹவுஸ் அரெஸ்ட் ஹஜரத் உஸ்மான்றது எல்லாஹ்வானும் அந்த சில பாதிகள் இருக்கிறாங்க மதீனாவுக்குள்ள நுழைந்து பெரிய அநியாயங்களை அட்டகாசங்களை செய்து ஹஜரத் உஸ்மானுடைய வீட்டுக்குள்ளேயே அவங்க ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க வீட்டுக்கு அவல் வச்சிட்டாங்க ஆனா சில முக்கியமான சஹாபாக்களுடைய மகன் அப்துல்லாஹிபுன் அப்துல்லா போன்ற முக்கியமான பாவைகள் வீட்டுடைய பின்பக்கமா வந்து மேல் பக்கமா வந்து வீட்டுடைய அந்த கூரை அல்லது ஓட கலத்தி உள்ளுக்கு வந்துட்டாங்க ஹதரத் உஸ்மான் ரவி எல்லாம் குரான் ஓதி கொண்டிருக்கிறாங்க குரான் ஓதி கொண்டிருக்க கூடிய வேலையில ஒராள் வந்து ஹதரத் உஸ்மான் தாடிய பிடிக்கிறான் ஹதரத் உஸ்மான் ரவி சொன்னாங்க உங்களுடைய வாப்பா கூட என்னுடைய வருவதற்கு முன்போ பின்போ இதுவரைக்கும் நான் ஜெனா செய்ததில்லை ஒராளை கொலை செஞ்சிருந்தா கொலைக்கு பகரமா என்ன கொலை செய்யணும் திருமணத்திற்கு பின்னால நான் ஜெனா செஞ்சிருந்தா நீங்க என்ன கல்லால் அடிச்சு கொள்ளையிலும் என்ன கொலை செய்யலாம் நான் அப்படி எதுவுமே செய்யல நீங்க கொலை சரிங்க அதன தொஸ்மான இதுவரைக்கும் நான் என்னுடைய மர்மஸ்தானத்தை கண்ணால பார்த்ததில்லை அதனால தான் அவ்வளவு செய்ய போறீங்க இது எல்லாத்தையும் கேட்காம ஹதரத் உஸ்மான் குரான் ஓதி கொண்டு இருக்கிறாங்க குரான் துறந்து இருக்குது இப்பொழுது ஹதரத் உஸ்மான் நதியான அவங்களோட கழுத்தை வெட்டுறாங்க அந்த கழுத்து வெட்டப்பட்ட வேலையில முதலாவது சொட்டு ரச்சம் வேறு ஒரு ஆய எக் கஹமுல்லா பத்த எக்ஸி கஹும்லா அந்த பாதிகளுக்கு அல்லவே போதும் அந்த பாதிகளுக்கு கூடி கொடுப்பதற்கு அல்லாகவே போதும் என்று அந்த ஆயத்தில தான் முதலாவது சொட்டு ரத்தம் பொழுது அந்த குரான் இந்து வரைக்கும் துருக்கியுடைய தம்பூல் மியூசியத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது எதை சொல்லவாருடா குரான் ஓகே கொண்டிருக்கிறாங்க உயிர் பிரிகின்றது ஹதரத் அழிவதி எல்லானும் சுபகுத்துல வாராங்க வரக்கூடிய வேலையில தான் ஹதரத் அழிவதி அல்லாஹான அவர்களை இப்படியவன் கொலை செய்து அதனால யாருடைய நல்லவர்களுடைய வப்பா தெரித்துக் அஜீசா படிச்சு கொண்டு நிலைமைகள் உயிர் தெரிந்திருக்கிறது அமல் செய்யக்கூடிய ரோஹ பிரிந்து நான் பக்கத்து ரூமில் இருக்கிறேன் பெருமை அடிக்கல்லையோ அவர்களுக்கு தான் தயாரித்து வைத்திருக்கிறான் என்ற ஆயத்த என்னுடைய கணவர் ஓதி கொண்டே இருந்தார் என்னுடைய கணவருடைய கடைசி வார்த்தை அதை ஓதி கொண்டிருந்த மேலையில அவருடைய மேலான பெரியார்களே கணவான்களே இந்த கடைசியில எப்படி உயிர் பிரிஞ்சு சம்பந்தமாவே தனியா ஒரு கிதாபு எழுதி வர்களுடைய உயிர் எப்படி எப்படி பிரிந்திருக்கு இதற்கு நேரமாற்றமா மறுதிசையும் நாங்க மறக்க கூடாது ஏன் ஈமானோட ஆமாலோட வணக்கங்களோட இபாதத்தோட வாடல்ல அவர்களுடைய முடிவெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் ஆக்கி இருக்கிறான் ஒரு ஆள் இருந்தாரு அப்துல்லாஹிபு அப்துல்லாஹிபுனும் அப்துல்லாஹிபனும் சொல்லக்கூடிய ஒரு சஹாபி வகையை எழுதி ஆனால் அவர் தொடர்ந்து இருக்கல்ல நபியுடைய சுகபத்துல நபியுடைய தோழமையில் இருக்கல்ல ஈமான் அமலோடு இருக்கல்ல ஆரம்பத்துல வகையை எழுதி கொண்டிருந்தாரு கலைசர் அவர் முறுத்தா என்ன செய்யறாரு மதம் மாறி மோசா போறார் அத்திக்கிறான்னு சொல்லக்கூடிய இந்த கிதாபில் எழுதி வைக்கிறாங்க இமாம் குர்சுபிர் அவங்களோட சரித்திரத்தை ஒரு அரப நாட்டுல ஒருத்தாங்க எல்லா இடத்தையும் கேட்கும் ஒரு எரிப்பாங்க சொல்றாரு ஒரு நாளைக்கு அல்லாஹுடைய பேர் எத்தனை தரவ அல்லாஹு அக்பர் அல்லாஹூ அக்பர் பாங்குல மட்டும் கிட்டத்தட்ட ஆறு தரவு அல்லாஹூ அக்பர் என்று சொல்றாரு ஒரு பாங்குல ஆறு தர பாங்க ஐந்து நேரம் ஐந்து நேரம் தொழுகையில் ஒரு நாளைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் மினாரலி வாங்க சொல்றாரு பக்கத்துல ஒரு கிறிஸ்தவர்களுடைய ஒரு வீடு அந்த வீட்டில் ஒரு வாலிப பெண்ல அவருடைய பார்வை உள்ளம் கொஞ்சம் தடுமாற்றம் வாங்க சொல்லி கீழே இறங்கி வந்து அந்த கிறிஸ்தவ பெண்களுடைய வீட்டுக்கு போறாங்க போய் சொல்றாரு நான் உங்களை விரும்புகின்றேன் சொல்லி அந்த பெண் இடத்துல அவர் சொல்லித்தான் நீ எப்படி நீ ஒரு முஸ்லீம் பள்ளியில வாங்க சொல்ற நான் கிறிஸ்தவன் இல்ல இல்ல நீ அனுமதி தந்தா நான் கிறிஸ்தவனா மாறி உன்ன திருமணம் முடிக்கிறதுக்கு நான் தயார் இப்பொழுது அதே தினத்தில் அந்த வீட்டில் ஒரு மாடி வீடு இருக்குறாரு ஏறக்கூடிய வேலையில் அந்த படியிலிருந்து அப்படியே வலுக்கி விடுந்து அண்டைக்கு அவர் இறந்துட்டார் காலமில்லம் அ சொல்ல கடைசியில் அவருடைய முடிவு எப்படி ஆகுது கிறிஸ்தவனா மனநிச்சு விடுகின்றார் இது போன்று ஒரு இரண்டு சரித்திரங்கள்ல நூற்று கணக்கான சரித்திரங்கள் இங்கேயுமே அவங்களுடைய கனடால அமெரிக்காவுல நிறைய வாலிபர்கள் இருக்கிறாங்க அரேபிய நாட்டுடைய வாலிபர்களும் இருக்கிறாங்க எங்கட நாடுகள் பக்கத்தில் உள்ள எங்கட நாடு எங்களுடையவர்களும் இருக்கிறாங்க நல்ல வாலிபர் நல்ல குறாவது கொண்டிருந்தாரு சிக்கி செய்து கொண்டிருந்தாரு ஆனா ஈமனுடைய தீனுடைய மஸிதுடையம் அவர்களுடைய நிலைமை கொஞ்சம் பெண் பெரு அங்க ஒரு நாள் ஒரு கிளப் கண்டதோட இந்த வாலிபன் அரேபிய வாலிபன் பாய்ந்து கொண்டு போறான் போய் அந்த பெண்ணுடைய காலுக்கு சஜதா செய்கின்றான் அந்த பெண்ணுடைய காலை முற்றமிடுகின்றான் அதே நேரத்தில் அவனுடைய ரோகம் பிரிந்து விடுகின்றான் காலம் எல்லாம் அரபநாட்ல வாழ்ந்து நல்ல தாய் சந்தியர்களுக்கு பிறந்து கொண்டு கடைசியில் செய்கின்றான் அவனுடைய கேள்வி பண்றது ஒன்றிரன்று ஆனா இதே மாதிரி நூற்று கணக்கான சரித்திரங்கள் உலகத்தன நடக்குது ஏன் எப்படி வாழ்வார்களோ அதே மாதிரி தான் அவர்களுடைய மரணம் ஏற்படும் வேளாண் பெரியார்களே கனவாங்கலேஷர்களே அதனால் ஒவ்வொரு வினாடியும் நானும் யோசிக்கோனும் நீங்களும் யோசி கவலை முடிவு நல்ல முடிவாக வெள்ளிக்கிழமை நினைக்கிற மாதிரி முடிவை மீதான பெரியார்களே கனவான்களே உண்மையான முஸ்லிம் அமைத்தோம் அமையும் எங்கதாக அமைந்தா தான் அமையும் எங்கதாக ஆசரிச்சு அல்லா பாதுகாக்கணும் எங்க ஆகரா மிக மோசமாக முடிந்தாலும் மற்ற ஆண்ட அடிப்படையில் هم محسن عقد تنافي الامور كلها واجرنا من خزي الدنيا وادا بالاخره توفنا مسلما والحقنا بالصالحين توفنا مسلما والحقنا بالصالحين ربنا افرغ علينا صبرا وتوفنا مسلمين ربنا افرغ علينا صبرا وتوفنا مسلمين ربنا لا تزغ قلوبنا بعد الذي هديتنا ربنا لا تزغ قلوبنا بعد الذي هديتنا وهب لنا من لدنك رحمة انك انت الوهاب اللهم انك عفو تحب العفو فاعف عنا اللهم انك عفو تحب العفو فاعف عنا اللهم انك عفو كريم تحب العفو فاعف عنا اللهم ارحمنا برحمتك يا <تصفيق> ارحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم ما تقنا <تصفيق> من النار اللهم ما تقنا من النار اللهم ما تقنا من النار وادخلنا الجنه يا رب العالمين وصلى الله وسلم على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين